வணக்கம் நட்டினியின் தினமும் ஒரு துளிக்காக உங்கள் தோழி அன்னலக்ஷ்மி இன்றைக்கி வந்து உணவை மருந்து பகுதியில் நான் சொல்லப்போகிறது வந்து பொட்டுக்கடலையை பற்றி பொட்டுக்கடலை வந்து ஹை புரோட்டீன் இருக்குது அந்த பொட்டுக்கடலையை வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு காலையில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு தேவையான ஓரளவுக்கான புரோட்டீன் வந்து நமக்கு கிடைச்சிடும் கண்டிப்பாக கிடைக்கும் அந்த பொட்டுக்கடலையிலேயே வந்து உடைச்ச பொட்டுக்கடலை இல்லாமல் முழுசாக இருக்கும் பாருங்கள் கொண்டக்கடலை மாதிரி அந்த பொட்டுக்கடலையே நீங்கள் சாப்பிடுங்க குறிப்பாக வந்து பத்து வயதுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைங்களுக்கு அதை தாராளமாக கொடுக்கலாம் ஏன்னா இந்த சீக்கிரமாக வந்து பூ பயி அதாவது பத்து வயசுக்கெல்லாம் வந்து வயசுக்கு வராங்க பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும் இந்த பொட்டுக்கடலை சாப்பிட்டா நன்றி